ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஆறு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லாக இருக்கும் போது ஜும்மா தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவார்கள் கோடை கடுமையாக இருக்கும் போது ஜும்மாவை தாமதமாக்குவார்கள் யூனஸ்பின் புகைர் அறிவிக்கும் ஹதீஸில் ஜும்மா என்று கூறாமல் தொழுகு என்று கூறுகின்றார் பிஷர்பின் சாபித் அறிவிக்கும் ஹதீஸில் எங்களுக்கு அமீர் ஜும்மா தொழுவார் பிறகு அனுசரதி அல்லாஹும் அவர்களிடம் நபி செல்லமாகும் அலிஹசல்லம் அவர்கள் எப்போது துகர் தொழுவார்கள் என்று விசாரித்தார் அதற்குத்தான் அனுசரதியாஹும் அவர்கள் மேற்கண்டவாறு விடையளித்தார்கள் என குறிப்பிடுகின்றார்